நாற்பது கூறியதாவது நபிசல்லும் அலிஹி வசல்லாவிற்கு வந்த ஆரம்பத்தில் அவர்களின் பாட்டனார்களின் வம்சியில் அல்லது அன்சாரிகளை சேர்ந்த அவர்களின் மாமன்மார்களின் வம்சாவழியினரிடத்தில் தங்கியிருந்தார்கள் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்து முகத்தை நோக்கியே தொழுது வந்தார்கள் இருப்பினும் தொழுகையில் தாம் முன்னோக்கி தொழும் திசை மக்காவில் காபா ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது காபாவை நோக்கி நபி செல்லாகும் அழகில் செல்லும் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் அவர்களுடன் மற்றவர்களும் தொழுதனர் நபிசல்லாகும் அழகில் வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து தொழுதவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார் அங்கே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்களிடம் நான் இறைவன் மீது ஆணையாக மக்காவை அதாவது காபாவை முன்னோக்கி நபிசல்லும் அலிஹிவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து தொழுது விட்டு வருகிறேன் என்று சொன்னார் உடனே மக்கள் தொழுகையில் அப்போது இருந்த நிலையில் காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள் நபிசல்லாஹும் அலஹிவசல்லம் அவர்கள் பைத்தியல் முகத்தை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் ஏனைய வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது தொழுகையில் தமது முகத்தை நபிசல்லாஹும் அலஹிவாசல்லம் அவர்கள் காபாபை நோக்கி திருப்பிக் கொள்ள ஆரம்பித்ததும் அவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் வேறு ஒரு அறிவிப்பில் தொழுகையில் முன்னோக்கி தூடும் திசையான கிபில மாற்றப்படுவதற்கு முன்னர் பயத்தில் முகத்திசை நோக்கி தொழுது காலத்திலேயே சிலர் இறந்துவிட்டனர் சிலர் கொல்லப்பட்டு விட்டனர் நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று அறியாதவர்களாயிருந்தோம் அப்போது உங்கள் இளிமானை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று காணப்படுகிறது இங்கே ஈமான் என்பது தொடுகையை குறிக்கிறது